வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது செய்தி சேவை ஜனவரி 5 இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் காஞ்சி திருவள்ளுர் பகுதிகள் இணைப்புடன் விரிவடைந்த சென்னையை முதல்வர் பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகளை நிறுத்தி போக்குவரத்து பணியாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படுவதற்கான இடத்தை மத்திய மாநில அரசுகள் இறுதி செய்யாதது ஏன் என திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தது போல எம்ஜிஆர் கழக தலைவர் ஆரம் நடிகர் ரஜினிகாந்த் நேற்று நேரில் சந்தித்து பேசினார் பதினெட்டு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து நீதிமன்ற தடை இருப்பதால் தற்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று தமிழக தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார் ஜெயலலிதா சிகிச்சை வீடியோ வெளியிட்ட வழக்கில் தினகரன் ஆதரவாளர் வெற்றிவேலுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒப்பந்த தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பாக புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற இரண்டாம் கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் வேலைநிறுத்த போராட்டம் வரும் பத்தாம் தேதி அறிவிக்கப்படும் என்று தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டன் வேதா நிலையத்தை நினைவிடமாக மாற்றக்கூடாது என்று டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் அஸ்ஸாம் அரசு வெளியிட்டுள்ள தேசிய குடிமக்கள் பதிவேடு வரைவு அஸ்ஸாமில் இருந்து பங்காளிகளை வெளியேற்றுவதற்கான சதி என்று திரிணாமுல் காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் சவுகதா ராய் கூறியுள்ளார் கென்யாவில் இருந்து இந்திய மற்றும் ஏழு நேபாளி பெண்களை மத்திய அரசு மீட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோயிலின் பெயரை மீண்டும் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில் என்ற மாற்றுவதற்கு திருவாங்கூர் தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல்காந்தி அடுத்த வாரம் பஹ்ரைன் சென்று அங்குள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்களிடையே உரையாற்றுகிறார் குஜராத்தில் தனக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் அதிருப்தியடைந்த அமைச்சர் புருஷோத்தம் சோலங்கி அமைச்சரவை கூட்டத்தை புறக்கணித்தார் இதனால் ஆளும் பாஜக அரசுக்கு மீண்டும் சிக்கல் எழுந்துள்ளது ஆதார் தொடர்பான தகவல்கள் ரூபாய் ஐநூறுக்கு விற்கப்படுவதாக வெளியான தகவலுக்கு தேசிய தனிநபர் அடையாள ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது சிறிய அளவிலான செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்காக விண்கலத்தை தயாரிக்கும் பணியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது அமெரிக்கா கொடுத்த நெருக்கடியை வடகொரியா வெற்றிகரமாக சமாளித்ததாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நீட்டிப்பு பிரச்சனையில் புதிய விதிமுறைகளை கொண்டுவரப்போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கராபி நேஷனல் நிறுவனத்தில் இந்திய தொழிலாளர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்காக அடுத்த வாரம் இந்திய வெளியுறவு இணையமைச்சர் வி கே சிங் குவைத் செல்ல இருக்கிறார் அமெரிக்காவின் பிரசித்தி பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி பனிக்கட்டிகளாலும் மூடு பணிகளாலும் சூழப்பட்டு அண்டார்டிகா பிரதேசம் போல காட்சியளிக்கிறது கடுமையான கூட்ட நெரிசலிலும் சர்வசாதாரணமாக செல்லக்கூடிய ரோபோ ஒன்று அமெரிக்காவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிடமிருந்து ஏவுகணைகளை வாங்குவதற்காக சுமார் மூவாயிரத்தி நூறு கோடி மதிப்பிலால் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்துள்ளது வணிகச் செய்திகள் உலகம் முழுவதும் டேப்லெட் இறங்குமுகமாக உள்ள நிலையில் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் சாம்சங் நிறுவனம் பட்ஜெட் விலை டேப்லெட் தயாரிப்பை தொடங்கியுள்ளது இன்போசிஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சலில் பரேக்கின் சம்பளம் இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டில் பதினாறு கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பதினான்கு ரூபாய் குறைந்து இரண்டாயிரத்து ரூபாயாக விற்பனையாகி வருகிறது சீனாவிலிருந்து கட்டுமான மற்றும் சாயப்பட்டறைகளில் பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் மீது கூடுதலாக பொருள் குவிப்பு வரி விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஷாப்பிங் இணையதளமான பிளிப்கார்ட் மொபைல் போனன்ஸ் ஆ சேல் என்ற பெயரில் ஸ்மார்ட் விலையை அதிரடியாக குறைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் கடைசி ஆட்டம் நேற்று சிட்னியில் தொடங்கியது முதல் நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ரன்கள் எடுத்துள்ளது டாடா ஓபன் மகாராஷ்டிரா டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரே இரண்டாவது சுற்றில் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினேழு உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் மிகவும் தைரியமாக ஜம்பவான் அணிகளை தனது தலைமைத்துவத்தினால் அச்சுறுத்திய மித்தாலிராஜ் ஓய்வு பெற்ற பிறகு ஆடவர் கிரிக்கெட் அணிக்கு பயிற்சி வேண்டும் என்று பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் தெரிவித்துள்ளார் தோனியை பி அமைப்பு ஏ பிளஸ் வீரர்கள் பட்டியலில் இருந்து நீக்கி உள்ளது இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி கேப்டவுனில் இன்று தொடங்குகிறது திரைச்செய்திகள் ஏ ஆர் விஜய் நடிக்க உள்ள படத்தில் நாயகியாக நடிக்க கீர்த்தி சுரேஷ் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் அஜித் நடிப்பில் உருவாக உள்ள விஸ்வாசம் படத்தின் இசையமைப்பாளர் பொறுப்பிலிருந்து யுவன் சங்கர் ராஜா விலகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சிலரது தேவையற்ற தலையீடு எனது உழைப்பை வீணாக்கிவிட்டது என்று பலூன் படத்தின் இயக்குநர் சினிஷ் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரஜினிகாந்தின் அரசியல் வருகை அறிவிப்பை அடுத்து அவரை வரவேற்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் தமிழகத்துக்கு தேவை வலுவான தலைமை என தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான ஒலிக்கோப்புகளை சிவிமடுக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்